சீரராஜெல்வங்கோல் சீர்கபையன் ஆசான் வீரராகவர்க் அருள்மிகு காலத்தீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கர்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவியருடன் சேர ஸ்ரீ சூரியசதகம் தொடர் உபன்யாசத்தின் வகைதாரர்களான வைஷால் வீதி திருமதி கே லக்ஷ்மிபாயர் அவர்களே திருமதி அலமேலு இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இன்று தொண்ணூறாவது ஸ்லோகம் பார்க்க இருக்கிறோம் இன்று திரு அவர்கள் தான் உண்மை தொண்டன் என்பதன் காரணமாக நம் அனைவருக்கும் சூரிய நாராயண படம் ஒன்று சிறு செய்து கொடுக்கிறார் அதை வாங்கிக்கோங்க அவர் மொத்தம் முப்பது நாற்பது படம் தான் வச்சுருக்கிறாரான் ஒரு பணிவான வேண்டுகோள் ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் வாங்குங்க ஒரு ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாலஞ்சு பேர் எல்லோரும் வாங்கினா அவருக்கு இவ்வளோ படம் இருக்காது அதை நீங்கள் வெளியில் பஸ்ஸில் ரயிலில் போகிறபோது பையில் வச்சுட்டு போகலாம் ஒரு பக்திக்கும் பாராயணத்துக்கும் சரி ஸ்லோகம் தொண்ணூறு பிரிபும வாசவராம் சாத்தி அதிர்ராத்மே சமேபிநித்தம் நரதிஷயத்மனோக்கிய வந்தியேகி த்ரித முனிகணேகி ஸோ அம்சுமான் ஸ்ரேயசே வகாம் இதில் சூரியனுக்கு ஆதித்யன் என்ற பேர் எப்படி வந்தது அது எப்படி பொருந்தும் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் சூரிய ஸ்தோத்திரத்தை ஆதித்ய கிருதய ஸ்தோத்திரம்னு தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா இராமாயணத்தில் ராமனால ராவணனை கொல்ல முடியலங்கிற போது அகத்தியர் சூரியனுடைய ஸ்தோத்திரத்தை உபதேசிக்கிறார் ஆனால் அதுக்கு சூரிய ஸ்தோத்திரம்னு நம்ம பெயர் சொல்றதில்லை ஆதித்ய ஸ்தோத்திரம் ஆதித்யகிருதய ஸ்தோத்திரம் அப்படிதான் சொல்லுவோம் அந்த ஆதித்தன் என்ற பெயருடைய சிறப்பை பற்றி இதில் சொல்றார் ஆதித்தனுங்கிற பேரு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதித்தியனுடைய மகன் ஆதித்தன் ஆதித்தியனுடைய மகன் ஆதித்தன் அதித்திக்கு இவன் ஒருத்தன் தான் மகனா இல்லை ஏகப்பட்ட பேர் தேவர்கள் எல்லாருமே அதிதிக்கு பிறந்தவர்கள் அப்படி இருக்கும்போது இவனை மட்டும் ஏன் ஆதித்தி என்ன சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு இதிலே சிறப்பாக அவர் நிஷ்கர்ஷ பண்ணுகிறார் நாகவுகிற வார்த்தை ரெண்டு வார்த்தை சேர்ந்தது நாக பிளஸ் ஓகா ஓகானா இருப்பிடம் டுவெல்லிங் பிளேஸ் நாக்கான தேவர்கள் தேவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஸ்கை ஸ்வர்கம் இங்கே சொர்க்கம் என்பது சொர்க்கத்தில் வாழக்கூடிய தேவர்களை குறிக்கிறது தேவர்களுக்கு பிரத்தினீக பிரத்தினீகங்கிறது ரெண்டு வார்த்தை சேர்ந்தது பிரத்தினா எதிர் அநீக அப்படினா போர் வீரன் அர்த்தம் பிரத்தீனீகனா எதிர்ப்படையினர் எதிரிகள் யாரு தேவர்களுக்கு எதிரிகள் யாரு அசுரர்கள் அப்ப இங்க பிரத்தியா என்று அசுரர்களை சொல்ற தேவர்களுக்கு எதிரிகளாய் இருக்கிறவர்களை சதி சதா அப்படின்னா ஊண்டு காயம் சதினா காயப்படுத்துவதிலே அதாவது தோல்வி அடைய செய்வதிலே பட்டு மகசாம் பட்டு திறமை மகசாம்னா மிகவும் மிகவும் பெரிய திறமை கொண்டு வாசவ அக்ரேசரானாம் வாசவன்ன இந்திரன் அக்ரேசராணாம்னா இந்திரன் முதலான தேவர்களில் சர்வேஷாம் சாதுபாத்தாம் ஜகதிதம் சாது பார்த்தம்னா காப்பாற்றுதல் ஜகத் இதம்னா இந்த உலகை இந்த உலகை காப்பாற்றுவதில் எல்லாருமே ஆத்மஜத்துவே சமையப்பி அதிதி என்பவளுக்கு பிறந்த எல்லாருமே சம அளவு அந்தஸ்து உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்றாலும் ஏன் ஆதித்ய அபிதானம் அபிதானம்னா பெயரு அபிதான சிந்தாமணின்னு ஒரு புத்தகம் இருக்கு டிக்சனரி அதாவது ரேர் நேம்ஸுக்கெல்லாம் விளக்கம் கொடுப்பேன் சிலப்பதிகாரம்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு காப்பியம் ஐம்பெரும் காப்பியங்கள்ல இது ஒன்று இதை எழுதினவர் இளங்கோவடிகள்னு இளங்கோவடிகள்ல பார்த்தீங்கன்னா ஈ இளங்கோவடிகள்னு பார்த்தா இவர் சிலப்பதிகாரம் எழுதியவர் இந்த காலத்தை சேர்ந்தவர் அபிதான சிந்தாமணின்னு அபிதானம்னா நேம் பெயர் நாமல் ஆதித்ய அபிதானம் இந்த ஆதித்யன் என்ற பெயரானது நிரதிசய குணகி மிக உயர்ந்த குணங்கள் இருப்பதனாலே ஆத்மனி இந்த சூரியனுக்குத்தான் நேஸ்த பொருத்தம் நேஸ்தம்னா பொருத்தம் அஸ்து ஸ்துதி வந்தை ஸ்திரித முனி குணேகி மூன்று முப்பத்து மூன்று கோடி தேவர்களும் முனிகணேகி முனிவர்களாலும் வணங்கப்படுகிற ஸ்துதிக்கப்படுகிற சோ அம்சுமான் அந்த சூரியன் அம்சுமான் சூரியனுடைய இன்னொரு பேர் அம்சுனா கதிர் சோ உங்களுக்கு நன்மை செய்வதிலே லட்சுமி கடாட்சம் கிடைப்பதிலே மகா உங்களுக்கு அஸ்து இருக்கட்டும் அவனுடைய உள்ளம் இருக்கட்டும் அப்படின்னு முடிக்கிறார் இத நான் பொதுப்படையா சொன்னேன் இப்போ இப்போ வந்து விஸ்தீர்ணமா பார்க்கலாம் பிரதீக சதி உலகத்திலே காப்பாற்றுவது அப்படின்னு வந்துட்டா காப்பாற்றுதல் என்ற காரியம் வெறுமனே சோறு போட்டு காப்பாற்றுறது மட்டும் இல்லை தீமைகளிலிருந்து நம்மை ரட்சிக்க வேண்டும் எதிரிகளிடமிருந்து துன்பங்களிடமிருந்து கஷ்டங்களிடமிருந்து ரட்சிக்க வேண்டும் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள முக்கியமான ஒரு எதிர்ப்பு கஷ்டம் என்னடான்னா அசுரர்கள் அசுரர்கள் வெண்ணுலகைச் சேர்ந்த பாதாள உலகத்தை சேர்ந்த அசுரர்களும் இருக்கிறார்கள் மனுஷப்பிரவி எடுத்து மனிதர்களுக்குள்ளேயும் அசுரர்கள் இருக்கிறார்கள் இந்த அசுரர்களை ஒழித்து இந்த உலகை காப்பாற்றுவதுங்கிறது தேவர்களுக்கு கடமை தேவர்களுக்கு பதவி கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா சும்மா ஜாலி பண்ணிக்கிட்டு அங்கே ஊர்வசீரம்பைய நாட்டியம் மாடை விட்டுட்டு பார்க்கறது மட்டுமில்லை எல்லா தேவர்களும் ஆபிஸ் பேரர்ஸ் ஆஃபீஸ் பேரன்ஸ்ன ஒரு பதவியில் இருக்கிறார்கள் மழைக்கு நீ சாமி வெயிலுக்கு நீ சாமி புயலுக்கு நீ சாமி அப்படின்னு சொல்லி இங்கே நாம் பார்க்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு தேவதை உண்டு அந்த தேவதையினுடைய நிர்வாகத்தில் தான் காற்று அசைகிறது வெயில் அடிக்கிறது மழை பொழிகிறது பயிர் விளைகிறது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகிறது இப்படி எல்லாம் அப்போது அவங்க பெரிய பதவியில் இருக்கிறார்கள் அப்ப பெரிய பதவியில் இருந்துகிட்டு எப்படி வந்து வாழ்க்கையை அவங்க அனுபவிக்க முடியும்னு சொன்னா இப்ப ஒரு பெரிய மந்திரி பதவியில எம்எல்ஏ பதவியில இருந்துகிட்டு அவங்க மக்களுக்கு நன்மை செய்து கொண்டு அதே சமயத்தில் அவங்க சொந்த வாழ்க்கையில ஜாலியா இருக்கிறாங்கல்ல பெரும்போகமா அது மாதிரி தான் நம்ம போலதான் அவங்க அதுல பிரச்சினைக எதிரிகள் அவங்களுக்கு மட்டும் எதிரிகள் இல்லை நமக்கும் எதிரிகள் எல்லாருக்கும் எதிரிகள் அவர்களை கொல்ல வேண்டும் அவர்கள் என்ன செய்வார்கள் மனிதர்களுக்கு அசுர புத்தி உள்ள மனிதர்கள் எப்போவுமே அழிப்பதிலே தொந்தரவு கொடுப்பதிலே இருப்பார்கள் தீமை செய்வதிலே குறியாக இருப்பார்கள் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் ஒரு மனுஷன் தெய்வாம்சமா அசுராம்சமாங்கிறத அவனோட பழகு ஒரு டூ ஹவர்ஸ்ல கண்டுபிடிச்சிடலாம் ஜாதகத்துல பிறக்கும்போது ஜோசியர் என்ன எழுதுவார் அசுர வேலை ஜனனம்னு எழுதுவார் இவர் பிறக்கும் அசுர வேலையில பிறந்திருக்கிறார் என்று சொல்லுவான் அப்படி இல்லாமல் தேவ வேளையில் பிறந்திருக்கிறார்னா தெய்வீகமான குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அசுர வேலை அப்படின்னா தீய துர்க்குணங்கள் உள்ளவர்களாய் இருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம் இங்கே மனிதர்களில் அசுரர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு கேட்டால் மனிதர்களில் அசுரர்கள் தீமை செய்வதிலும் கொலை செய்வதிலும் குறியாய் இருப்பார்கள் மேற்கு வங்காளத்துக்கு கவர்னராக ராஜாஜி இருந்தார் அப்போ ராஜாஜி கவர்னர் மாளிகையில் தான் இருப்பார் கவர்னர் மாளிகை இப்போ நம்ம பாண்டிச்சேரியிலையும் கவர்னர் மாளிகை இருக்கு இல்லையா கவர்னர் பங்களான்னு இந்த கவர்னர் மாளிகை எல்லா மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அறைகள் உள்ளதா பெரிய பெரிய தூண்கள் உள்ளதா சின்ன சின்ன பிஜன் ஹோல்ஸ் உள்ளதாக இருக்கும் இந்த புறாக்கள்லாம் ரொம்ப ஆனந்தமாக வந்து அதில் குடியிருக்க ஆரம்பிச்சிருச்சு புறாக்கள் குடியிருக்கிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே உட்காந்து ரொம்ப சீரியஸாக எழுதிக்கிட்டு இருக்கீங்க சொத்தனை தலையில் வந்து விடும் ஏன்னா அதுக்கு காலை வேலை மாலை வேலைங்கிறலாம் கணக்கு கிடையாது அது வந்து கட்டண கழிப்பறையும் கிடையாது இலவச கழிப்பறையும் கிடையாது எல்லா உலகம் பூரா அதுக்கு கழிப்பறை தான் இதில் அங்கே உக்காந்து வேலை செய்கிற எல்லா கிளர்க்ஸுக்கும் ஆஃபீஸர்ஸுக்கும் பெரிய இம்சையாக இருந்தது இந்த புறாக்களவை அதனால் ராஜாஜி கிட்டே சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேட்டைக்காரனை கூட்டிகிட்டு வந்து டப்பு டப்புன்னு சுப்பிட்டு அவ்வளோவும் காலி பண்ணிவிடுவோம் அப்படின்னா அப்போ அவர் சொன்னார் ஏன்ப்பா ஒரு சிவில் டிஸ்பியூட்டுக்கு மிலிட்ரி கோர்ட்டுக்கு போகிறீங்க அவ்வளவுன்னு அப்படின்னா இல்லை அப்படி எங்களுக்கு அந்த சாக்கில் புறாக்கறி கிடைக்கும்ல அப்படின்னா ஏ அப்பா சாமி வேணாண்டா அப்படின்னு சொல்லி அந்த புறாக்களை புறம் பிடிச்சி கொண்டு போய் எங்கேயாவது வெளியே விட்டு வந்துடுங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டேன் அதுக்கு பணம் செலவு பண்ணி புறாவை பிடிச்சி எல்லாத்தையும் புறாவை ஈஸியாக பிடிச்சிடலாம் புறாவுக்கு அதிகமாக பறக்கக்கூடிய சக்தியும் கிடையாது பிடிச்சி அவ்வளவும் கொண்டு போய் ஒரு பத்து மணி தூரத்தில் விட்டு வந்துவிட்டாங்க வந்துவிட்டால் கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் அந்த புறா கரெக்டாக குறிவைச்சு வந்துருச்சு எத்தனை புறா கொண்டு விட்டுட்டு வந்தாங்களோ அதை விட நூறு புறா அதிகமாகவே வந்துருச்சு போய் மா மாசத்தை பார்த்தா கூட்டிகிட்டு வந்துடுச்சு இங்கே வாங்க கன்வீனியன்ட் பிளேஸ் இருக்குதுங்க வாங்க அப்படி பெரிய கட்டிடமாக கட்டிவிட்டாங்க அப்போது எல்லோரும் சொன்னாங்க ராஜாஜீட் நாங்கள் தான் சொன்னோம் இல்லை இதெல்லாம் சரிப்படாது இதெல்லாம் காட்டில் வாழக்கூடிய முனிவர்கள் செய்யக்கூடிய வேலை அதனால் உடனடியாக அதை சுட்டு காலி பண்ணுறது தான் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவர் சொன்னாராம் இந்த புறாக்கள் மனிதர்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க நீங்கள் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிற போது உடனே கவர்னருக்கு பெட்டிஷன் போடுவாங்க கருணை மனு கேட்பாங்க எங்களை காலி பண்ண சொல்கிறாங்க எங்களுக்கு இடம் இல்லை நாங்கள் புறம்போக்கில் இருக்கிறோம் நீங்கள் தான் பெரிய மனசு பண்ணணும் ஆனால் அதுங்களுக்கு வாய் இல்லை அறிவில்லை எழுதுறதுக்கு திராணி இல்லை நீங்கள் சொல்கிறேங்கிறீங்க இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னா அன்றாடம் புறா கழிச்சலை சுத்தம் செய்வதற்குன்ற ஒரு ஸ்குவாடு போடுங்க ஸ்கேவிங் ஸ்குவாடு அவங்களுக்கு என்ன வேலைன்னா கவர்னர் பங்குறதுனால சதம் சுற்றிக்கிட்டே இருக்கணும் இப்போ நீங்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு போனீங்கன்னா சில பேர் கையில் அந்த இது மொப்பை வச்சுக்கிட்டு மோப்பரை வச்சிக்கிட்டு அழிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க எங்கேயாவது ஒரு பேப்பர் கிடந்தால் எடுத்து குப்பையில் போட்டு குப்பை போட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் இப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி நியமித்து இந்த அப்பாவி புறாக்களை கொல்ல வேண்டாம் அப்படின்னாரு இப்போது இந்த நிர்வாகத்தினாலே அவர்களுக்கு காரியமும் நடந்தது அதே சமயத்தில் புறாக்களும் பிழைத்தன இந்த ராஜாஜியோட குணத்துக்கு தெய்வாம்சமான குணம்னு பேர் இவங்க ஆலோசனை சொன்னாங்களே இவங்களுக்கு அசுர குணம் இருந்தது ஒரு பிரச்சனை வந்தால் உடனே ஷூட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதான் சொல்யூஷன்னா அது அப்படி தான் முடியும் அதனாலே இந்த நாம் வாழக்கூடிய நாட்டிலே தெருக்களிலே நாம் அண்டை விட்டார்கள் அசுறு புத்தி உள்ளவர்களாக இருப்பார்கள் அல்லது நாம் வேலை பார்க்கும் அலுவலகத்திலே அசுர புத்தி உள்ளவர்கள் இருப்பார்கள் அவங்களை நம்ம எப்படி சமாளிக்கிறது என்றால் இந்த சூரிய நாராயணனுடைய பகவத்கிருபையினாலே நாம வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறத எங்க சொல்ற உலகை காப்பதிலே பிரச்சினைக்க அசுரர்களுக்கு இருக்கிற துர்குணத்தை போக்குவதற்கு அசுரர்களை அவங்க கண்ட்ரோல் பண்றதுல சதி சதா அப்படின்னு சொன்ன காயப்படுத்துதல் சதி என்றால் காயப்படுத்துவதிலே சரி அசுரர்களை காயப்படுத்துறது பாவம் இல்லையா அது உயிர்கொலை இல்லையா அப்படின்னு சொன்ன ஒரு விவசாயி உழும்போது எப்படி களை பிடுங்கி பயிர்களை சாகடிக்கிறானோ அது தர்மமா அதர்மமா தர்மம் நெல்லு பயிர் வாழணுங்கிறதுக்காக அவன் செய்யறான் கொலையில் கொடியாறை வேந்து ஒருத்தல் பைங்கூள் களை கட்டதனோடு நேர் ஒரு அரசன் தீயவர்களை கொலை செய்வதுங்கிறது எப்படிரான ஒரு விவசாயி களை மாதிரி வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னா இப்ப களை பிடுங்கறத பத்தி அவர் என்ன சொல்லுவாரு சாமி நாங்க பிடுங்கறதா வேண்டாமா நீங்கதான் பயிர் வாடினா வாடுவீங்களே இது நாங்க பிடுங்கினா வாடி போகுதே அப்படின்னா அவர் சொன்னது எதுக்காக பயிர் வாடினால் மக்கள் வயிறு வாடும் இவ்வளவு நெல் பயிர் இருக்கு செத்து போச்சு மழை இல்லாம அப்படின்னா அதை ஆகாரமா உண்டு வாழக்கூடிய மனித இனத்துக்கு உணவு இல்லாம போயிடுமே என்ற நோக்கத்துல சொன்ன அடுத்து பொதுவிலே தாவரங்கள் மீது ஜீவகாரணியம் உள்ளவர் தான் ஆனால் இப்போ பார்த்தீனியம்னு ஒரு செடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அமெரிக்காவிலேருந்து கோதுமை அனுப்பின போது அந்த கோதுமையோடு பார்த்தீனியம் விதைகளும் கலந்து வந்து விட்டன அந்த பார்த்தீனியம் விதைகள் நம்ம இந்திய நாட்டில் பல இடங்களில் விழுந்தது அந்த செடி லேசாக உங்கள் தோலில் பட்டுருச்சுன்னு சொன்னால் உடனே தடிச்சு போகும் முகமெல்லாம் பயங்கரமாக வீங்கி போகும் அதுக்கு குணப்படுத்துறதுக்கு நாற்பது ஊசியாக ஐம்பது ஊசியாக போடணும்னு சொல்லுவாங்க இப்போ இந்த பார்த்தீனியமும் தாவரம்தான் அதுக்காக அது பயிராச்சு அதை வாடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம விட முடியுமா தீயவற்றை அழிக்க வேண்டும் ரகுவம்சத்தில் காளிதாசனோட இடத்துல சொல்கிறான் நம் விரலாயிருந்தால் கூட பாம்பு கடித்து விட்டதென்றால் அந்த விரலை வெட்டித்தான் விட வேண்டும் இப்போ இந்த இடத்துல வந்து கடிச்சிருச்சுன்னா அந்த காலத்தில் வீரர்கள் என்ன பண்ணுவாங்க டக்குன்னு இந்த விரலை வெட்டிடுவாங்க விட்டால் பாம்பு வேஷம் உள்ளே ஏறுறதுக்கு கடித்த உடனே வெட்டிடுவாங்க அவ்வளோ வீர உணர்வுள்ளவர்களாக இருந்தார்கள் சத்திரியர்கள் அப்படிலாம் செய்வாங்க அதனால நம்பிரலாம் இருந்தால் கூட விஷம் பாய்ந்து விட்டால் வெட்டு இப்போ இந்த காலத்து பாஷையில் சொல்ல போனால் உங்களுக்கு கேன்சர் அஃபெக்டேஷன் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் கேன்சர் வந்துருச்சுன்னா டாக்டர் என்ன சொல்றாங்க அந்த பாகத்தை வெட்டி விடுங்கள் நீக்கிவிட்டால் உடம்பு பொழைச்சிக்கும் அந்த பாகத்தை விட்டீங்கன்னா கேன்சர் உடம்பு பிற பரவிடும் அப்படி வெட்டி நீக்கும்போது சமயத்தில் கால் போயிடும் சமயத்தில் கை போயிடும் சமயத்தில் ஒரு ஈரல் இருக்க வேண்டி வரும் அது மாதிரி தான் அசுரர்களை கொல்லுவது என்பது தீயவற்றை நீக்குவது இது பகவத்கிருபையினுடைய லட்சணம் அதுதான் வந்து சத்தியங்கிர காயப்படுத்துவதிலே பட்டு மகசாம் மிகுந்த திறமை உள்ளவர்கள் மிகுந்த திறமை உள்ளவர்கள் யாரு தேவர்கள் தேவர்கள் மனிதர்களுக்கு தீமை வராதபடி பார்த்துக்கொள்கிறார்கள் அதாவது பூலோகத்திலே தீய சக்திகள் வரும்போதெல்லாம் தேவர்கள் என்ன பண்றாங்க தீமைகளை பலவீனப்படுத்துகிறார்கள் நன்மைகளை வலுப்படுத்துகிறார்கள் இப்போ உலகத்தில் தீ இவர்கள் அதிகமாக பரவிவிட்டால் அவர்களை ஒடுக்கக்கூடிய மகான்கள் நல்லவர்களை வேறு ஒரு ரூபாக்கம் சிருஷ்டி பண்ணிடலாம் அது தேவர்களுடைய வேலை அது சாதுக்களுடைய பிரார்த்தனையை பொறுத்துதது அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது அதில் வாசவ அக்ரேசரானாம் வாசவன் என்றால் இந்திரன் அக்ரேசரானாம்னா முதலிய இந்திரனை முதலே வைத்து அக்ரேசரானாம் பின்தொடர்கிறவர்கள் பாக்கி தேவர்கள் முப்பத்தி மூணு கோடி தேவர்களையும் வாசவாக்கிரேசரானாம் அப்படிங்கிற இந்திரன் தலையான மற்ற தேவர்களிலே சர்வேஷாம் எல்லாருக்குமே என்றால் நன்கு இந்த உலகத்தை பாதுகாக்கும் திறமை பிரத்யநீகி அதாவது அசுரர்களை ஒழிப்பதை சொன்னார் அடுத்து ஜகத் ஈதம் சாது இந்த உலகை சாது பாத்தாம் என்றால் ரட்சித்தல் காப்பாற்றுதல் காப்பாற்றுவது தேவர்கள் கடமை இப்போ பெருமாளுக்கு விஷ்ணுவுக்கு காத்தல் கடவுள்னு பெயர் அதனால் என்ன துன்பம் பக்தர்களுக்கு வந்தாலும் பெருமாள் காப்பாற்றுகிறார் நான் நேற்று ஒரு பாசுரம் பற்றி சொன்னேன் பெருமாளுடைய கோவிலை ஒரு தடவை சுற்றினா நம்ம துன்பம் எல்லாம் போகும் அப்படின்னு அவர் எப்படி காப்பாற்றுகிறார் அப்படிங்கிறத இந்த பாசுரத்தை சொன்னவர் நம்மாழ்வார் நம்மாழ்வார் பத்தாம் பத்திலே முதல் பதிகத்திலே ஏழாம் பாசுரமாக சொல்லுகிறார் இன்னொருக்கா சொல்றேன் பத்தாம் பத்திலே முதல் பதிகத்திலே ஏழாம் பாசுரம் சொல்கிறார் அந்த பாசுரம் முழுக்க படிக்கிறேன் கேளுங்க மற்ற அரண் வான் பெறும்னி முதலா சுற்றும் நீர் படைத்து அதன் வழி தொல்முனி முதலா முற்றும் தேவரோடு உலகு செய்வான் திருமோகூர் சுற்றி நாம் வலம் செய்ய நம் துயர்கிடும் கடிதே திருமோகூர்னு ஒரு ஊரு திவ்யக்ஷேத்திரமா இருக்கு மதுரைக்கு பக்கம் மதுரைனே சொல்லலாம் மதுரையில பஸ் ஸ்டாண்ட்ல வீரபாண்டிய கட்டபம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல அப்போது வந்து பஸ் நம்பர் அறுபத்தி ஆறு திருவாத ஊர்னு போட்டிருக்கோம் திருவாதூர்லாம் மாணிக்க வாசருடைய அவதார ஸ்தலம் அதுக்கு ஒரு பஸ் விட்டுருக்குறாங்க அந்த பஸ்ஸில் நீங்கள் ஏறுனீங்கன்னா அந்த திருவாதூருக்கு ஒன்று அல்லது ரெண்டு ஸ்டாப்பு முன்னால திரும ஊர்னு நினைக்கும் சிட்டி பஸ் தான் அதுவும் மதுரை தான் இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் ரெட்டிச்சாவடி தவளக்குப்பம் அப்படின்னு சொல்கிறீங்களே அது மாதிரி மருது சேர்ந்த ஒரு பகுதி அது அந்த திரும ஊரில் என்று தொடங்கி ஒரு பத்து பாசனம் படுற ரொம்ப அழகாக படுறார் இந்த திருமோகூர் காலமேக பெருமாளை பற்றி அவர் பாடும்போது ஏழாவது பாசனத்தில் என்ன சொல்றார் மற்ற இளம் அரண் எங்களுக்கு வேறு பாதுகாப்பு எதுவும் இல்லை அந்நியதான் சரணம் பவியலே சொல்லுவாங்க எங்களுக்கு பாதுகாப்பு ஒன்னே ஒண்ணுதான் என்ன பெருமாளை வலம் செய்தல் இது ஒண்ணுதான் எங்களுக்கு பாதுகாப்பு மற்ற அரண் வாம் பெரும் பாள் வான் பெரும் பால்ங்கிறது பிரகிருத்தியே சொல்றார் பால் என்றால் உயிர் இல்லாதது பாலானது அதாவது செத்ததுன்னு சொல்லுவார் மதுரகவிகள் இந்த மாயா பிரபஞ்சம் பஞ்சபூதங்கள் தன்மாத்திரைகளை வச்சு வான் பெரும் பால் தனி முதலி ஒருவனாய் இருந்து கொண்டு சுற்றும் நீர் படைத்து உலகெங்கிலும் வந்து சமுதிரம் ஆவரண சமுதிரம் மற்றும் பல வகையான சமுதிரங்களை படைத்து பகவான் உயிரினங்களை படைக்கிறதுக்கு முன்னால முதல்ல நீரை தான் படைச்சார் அந்த நீரிலிருந்துதான் உயிர்கள் உண்டாயினு மந்திர புஷ்பத்துல பாக்கிறான் சுற்றும் நீர் படைத்து அதன் வழி அதற்கு பின்னாலே முதலா முதல்ல முனிவர்கள் சனகாதியர்கள் முதலிய ரிஷிகளை படைக்கிறான் தொல் முனி முதலா முற்றும் தேவரோடு உலகு செய்வான் முனிவர்களை படைச்சான் பிறகு தேவர்களை படைச்சான் அவன் யாருன்ன திருமோகூர் திருமோகூரில் இருக்கக்கூடிய எம்பெருமான் காலமேக பெருமாள் திருமோகூர் சுற்றி நாம் வலம் செய்ய நம் துயர் கடிதே அந்த திருமோகூர் எம்பெருமானே அவர் சுத்தி சுற்றினா எல்லா துன்பமும் நீங்கும் அப்படிங்கிறார் இப்போ திருமோகூர் பெருமானை தான் கணக்கு இல்லை இப்ப இந்த பாசுரத்தை சொல்லி கொண்டு பெரிய நம்பிகளும் கோரத்தாழ்வாரும் வெங்கநாத பெருமான ஒரு தடவை பிரச்சனை சேர்ந்து போச்சு திருமோகூருக்கு போக முடிஞ்சா நீங்க திருமோகூருக்கே போய் செய்யலாம் அத விசேஷம் ஆனா அங்க போய் செஞ்சாதான் இது பலிக்கும்னு கட்டாயமில்ல பெருமாள் எங்கே இருந்தாலும் சரி இதோ செட்டி கோயில் இருக்கு இது பெருமாள் சண்டை இந்த பாசுரத்தை சொல்லிக்கிட்டு இந்த பெருமாளை சுற்றினாலும் உங்களுக்கு நடக்கும் இந்த முழு பாசுரத்தை சொல்றது கஷ்டமா இருந்தா இந்த ஒரு வரி கடைசி வரி இருக்குதா சுற்றி நாம் வலம் செய்ய நம் துயர் கெட்டும் கடிதே அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு நம்மால் வர சேவிச்சுக்கிட்டு நம்மால் வர இப்படி சொல்லியிருக்கீங்களே அது பலிக்கணும் எனக்கு அப்படின்னு சேவிச்சாலும் எந்த பெருமாள் கோயில போனாலும் இது ரொம்ப சுலபம் இப்போ சம்ஸ்கிருத சொல்லி சேர்றது கஷ்டம் இல்லையா சில பேருக்கு உச்சரிப்பு வராது இடாமடான்னு சொல்லுவாங்க இது ரொம்ப எளிமையான தமிழ் தமிழ்லேயே இவர் நம்மால் அருமையான கடுமையான தமிழ் சொற்களை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிற சில இடங்கள்ல இங்கே ரொம்ப எளிமையான தமிழ் வார்த்தைகள் சுற்றி நாம் வளம் செய்ய நம் துயர் கெடும் கடிதே கடித உடனே இம்மீடியட்லியும் அர்த்தம் இந்த பாசுரங்களை இந்த பாசுரத்தை உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க ரொம்ப பவர்ஃபுல் இது பல கஷ்டகாலங்களில் பூர்வ ஆச்சாரிய பரம்பரையில் அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு உங்களுக்கு எளிதான ஒரு மார்க்கம் அதான் சாது பாத்தாம் காப்பாற்றுவதில் எதை காப்பாற்றுகிறார்கள் இதம்னா எந்த ஜகத்னா உலகம் இந்த உலகை அதிதேகே ஆத்மஜத்துவே அதிதேகனா அதிதியனுடைய காசியப்ப முனிவருடைய மனைவி ஆகிய அதிதியனுடைய ஆத்மஜத்துவே ஆத்மஜத்துவனா பிள்ளையாய் பிறந்திருப்பதில் ஜான பிறத்தல் ஆத்மான தன்னுடைய இந்த பெண்ணுடைய அதிதி என்ற பெண்ணுடைய வயிற்றிலே பிறந்த விஷயத்திலே சமயப்பி எல்லா தேவர்களும் ஒன்று தான் இந்திரனும் அதித்தியனுடைய அப்புறம் நவகிரகங்களும் நல்ல தெய்வங்கள் எல்லாம் அதித்தியினுடைய பிள்ளைகளாக பிறந்தாங்க வருணனும் அதித்தியனுடைய பிள்ளை இந்த சூரியனும் அதித்திக்கு தான் பிறந்தான் எல்லாரும் அதித்தியனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்து சமமாக பெற்றிருக்கிறார்கள் ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா ஏன ஆதித்ய அபிதானம் எதனால் இந்த ஆதித்யன் என்ற பெயர் பொருந்துகிறது ஆதித்யன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா அதித்தியனுடைய மகன் ஆதித்யன் அதாவது ஜனகனுடைய மகள் ஜானகின்னு சொல்ற மாதிரி இந்த தசரதனுடைய மகன் தாசரதி அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே ஆதித்தியனுடைய பிள்ளை ஆதித்யன் என்றுவர் இந்த ஆதித்திய பேர் இந்திரனுக்கும் பொருந்தும் சகல தேவருக்கும் பொருந்தும் ஆனால் நாம் இந்திரனை ஆதித்தனைனு கூப்பிடுறதில்லை இப்போ நீங்கள் நல்லா விளங்கிக்கணும்னு சொன்ன கௌரவர்கள் பாண்டவர்கள்னு நீங்கள் ரெண்டு பேர் கேள்வி போட்டிருப்பீங்க இந்த கௌரவர்களுங்கிற பேர் ஏன் வந்ததுன்னா குரு ஒரு ராஜா இருந்தான் அந்த குரு என்ற ராஜாவின் வம்சத்திலே வந்ததுனாலே அவர்களுக்கு கௌரவர்கள்னு பேராச்சு ஆனால் பாண்டவர்கள் அந்த வம்சந்தானே ஆனால் அவர்களை கௌரவர்கள்னு சொல்கிறதில்லை பாண்டவனுடைய பிள்ளைகள்னு சொன்னாங்க ஒரு இடத்துல பாண்டவர்களை கௌரவர்கள்னு சொல்கிறான் புலவன் அதில் தப்பு இல்லை ஒரே லீனியேஜ் தான் ஆனால் உலகத்தில் எப்படி நான் பேர் ஆகிப்போச்சுன்னா இவனுக்கு தான் பொருள் துரியோதனனுக்கு தான் கௌரவனுங்கிற பேர் ஆகிப்போச்சு அது மாதிரி இங்கே ஆதித்ய அபிதானம் அபிதானம் என்றால் நாம் பெயர் அதாவது நாமம் அப்படிங்கிறத விட அபிதானம்ங்கிற போது ஒரு சிறப்பாக ஒரு உயர்வான ஒரு வார்த்தை அது ஒருத்தர் ஐயா உங்களுக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்கறது நாம் ஒருத்தர் ஒருத்தான் கேட்டுக்கிறது ஆனால் ஒரு ஞானம் உள்ளவங்க மகான்கள் விஜயர்கள் ஒரு உத்தம வைஷ்ணவர்கள் பெரியவங்களை பார்க்குற போது உங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்குறது இல்லை கேட்கப்படாது தேவரீதுக்கு திரு எத்தனை அப்படின்னு கேட்கணும் திரு நட்சத்திரம் நீங்க பிறந்த பிறகு எத்தனை நட்சத்திரம் போயிருக்கும நட்சத்திரம் போயிருக்கு இப்ப வந்து ஐப்பசி மாசம் அஸ்வினி பிறந்தாங்கன்னு சொன்னா எத்தனை ஐப்பசி அஸ்வினி நீங்க தாண்டி இருக்கிறீங்க உங்க வயசு என்ன அர்த்தம் அப்படிதான் கேட்கணும் எப்பவும் பெரியவங்களை பார்த்து உங்க வயசுனா அப்படின்னு கேட்கக்கூடாது அது பாமர ஜனங்கள் பெட்டுக்கிறது தேவர திரு நட்சத்திரம் அப்படின்னு அதே மாதிரி ஒருத்தர் பார்த்து பெயர் கேட்குற போது தேவர திருநாமம் அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் அடி எனக்கு உண்டா அப்படின்னு கேட்கணும் சாதாரண வெள்ளக்காரன் மாட்டுக்கருத்தீங்க போன் பேசும்போது டீசென்ட்டா எப்படி வந்து யார் பேசுறதுன்னு கேட்பான் தெரியுமா இப்ப நாமெல்லாம் எடுத்த உடனே அலோ அப்படிமா அங்கேருந்து நான் திருப்பிட்டா அலோம்மா யோ அதான் நான் அலோன்னு சொல்லிட்டேன் நீ யாருன்னு சொல்லி தொலையா ஆனா வெள்ளக்காரன் என்ன தெரியுமா டு ஹூம் ஹேவ் ஐ தனர் ஸ்பீக்கிங் பிளீஸ் நான் யாரோடு பேசி கொண்டிருக்கிறேன் என்று அறியக்கூடிய பாக்கியம் எனக்கு உண்டா அப்படின்னு கேட்பான் டீசென்ட் ஃபேமிலி ராயல் ஃபேமிலிஸில் அப்படிதான் சராசரி பாம்பரம் தான் வந்து போய் யாரையாது அப்படிமா அப்போ பேச்சில் சாதாரண தரம் ஒரு டிக்னிஃபைடு கௌரவமான தரம் நிறைய இந்த அபிதானம் அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய பெயரை கௌரவமாக சொல்கிறேன் ஆதித்ய அபிதானம் இந்த ஆதித்யன் என்ற திருப்பெயரானது அவருக்கு எப்படி வந்தது எப்படி பொருந்தது அப்படிங்கிறத பத்தி பேச இருக்கிறார் வார்த்தையிலே ஒரே வார்த்தையில சொல்ற நிரதிசைய குணகி நிரதிசையாக மிக உயர்ந்த குணங்களாலே இந்த ஆதித்ய பேரு இவருக்கு எப்படி வந்ததான் மிகச்சிறந்த உயர்ந்த குணங்களாலே அப்படிங்கிற நிறதிசைய குணகி நிறதி செய்யணா இதைவிட உயர்ந்த குணம் இல்லை இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி குணம் இந்த சூரிய நாராயணனுக்கு உண்டு பகவானுடைய குணங்களையெல்லாம் நாம் வந்து பேசுறதா இருந்தால் அதுக்கு ஒரு எல்லையே இல்லை மகாபாரதத்தில் ஒரு சுவாரஸ்யமான கட்டம் என்ன அப்படின்னா இந்த வனவாச காலத்திலே திரௌபதி கண்ணனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறான் கிருஷ்ணா நீ எனக்கு அண்ணன்கிற ஒரு உரிமையை நான் கூப்பிட்டேன் துஷாசன என்னை சேலை அவுற்ற போகுது சேலையை அனுப்புனியே அதுக்கு பதிலாக நீயே நேராக வந்திருக்கலாமே வந்துருந்தா எனக்கு கொஞ்சம் தெம்பாக இருந்திருக்கும் இல்லையா ஏதோ கிருஷ்ணன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி முதல்ல சேலைகளை கொடுத்துட்டு நீ பிறகு வந்திருக்கலாம் இல்லை நீயும் சேலையும் சைமல் வந்திருக்கலாம் அப்படி செய்யாம வெறும் சேலையை மட்டும் அனுப்பிட்டு நீ அங்கே இருந்துகிட்டியே அப்படின்னு கேட்டான் ஏன் நீ வரல அப்படின்னு அதுக்கு அவன் என்ன பதில் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு ஈஸியா புத்தி கேட்டாது அவன் என்ன தெரியுமா சொன்னான் வந்திருப்ப வந்திருந்தா அன்னைக்கே மகாபாரதம் முடிஞ்சிருக்கும்ல வந்த வேகத்தில் சக்கரத்தை எடுத்தனா அந்த நூத்தி டிக்கெட்டையும் காலி பண்ணிட்டு தான் திரும்பி வைப்பேன் நானு ஆனா உன்னுடைய கணவன்மார்கள் அவர்களை கொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் பீமன் என்ன சொன்னான் துச்சாசனுடைய மார்பை பிழந்து அந்த இரத்தத்தை குடிக்கணும்னு சொன்னான் நீ என்ன சொன்ன அவன் ரத்தத்தால என் தலையில வந்து நீலி பெருங்காதைய தையில தடவி நான் தலையை முடியணும்னு சொன்னேன் அதெல்லாம் எப்படி நடக்கிறது என் குணத்துக்கு நான் அங்க வந்தேன்னா எனக்கு அப்படி தேகம் தெரியாம கோபம் அத்தனை பேரும் பெட்டி சாத்திடுவேன் திருதராசனையும் போட்டு தள்ளிடுவேன் காந்தாயும் போட்டு தள்ளிடுவேன் பொம்பளம்மே பார்க்க மாட்டேன் அங்க இருக்கிற அத்தனை பேரும் என்ன ஆடுறீங்கிறதுக்காகத்தான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் வேண்டாம் இப்ப நம்ம போனோம்னா அங்க தாருமாரா நடக்கும் அப்படின்னுட்டு எட்டத்திலிருந்து ரிமோட்ல இருந்து நான் சரி சர்வீஸ் பண்ணினேன் அப்படின்னு சொன்னேன் இதை நீங்க பொறுமையா உட்காந்து யோசிச்சு பாருங்க இவ்வளவு தூரம் திரௌபதி மேலே வாத்சரியம் உள்ள கண்ணன் எவ்வளவு ஸ்டெடியா திங்க் பண்ணி அந்த ஸ்டேஜிலையும் பாண்டவர்களுக்கு அந்த பெருமை வரணும்னு நினைச்சான் அதாவது திரௌபதியினுடைய கணவர்கள் என்ற ஒரே காரணத்துக்காக அவர்களுக்கு அந்த பெருமை வரணும்னு நினைச்சான் இல்லையா அப்போ இது அவனுடைய குணம் இல்லையா அவனுடைய சகசிர நாமத்தையும் எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு நாமத்திலையும் ஒவ்வொரு விதமான உயர்ந்த குணத்தை எடுத்து சொல்லி அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள் மத்வாச்சாரியர் ஒரு மாதிரி பார்க்கிறார் ராமானுஜர் ஒரு மாதிரி பார்க்கிறார் அதை பட்டர் எழுதியிருக்கிறார் ராகவேந்தர் மதவாச்சாரிய திங்கிங் எழுதுறார் சங்கராச்சாரியர் ஒரு விதமாக எழுதுறார் அந்த ஆயிரம் பேருக்கு எத்தனை விதமான அர்த்தம் இப்போ நீங்க சில பத்திரிகைகளில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு சகசர நாமம் மூன்று மதாச்சாரியர்களுடைய சொல்லி இப்ப சங்கர் சனகா ஒரு நாமம் இல்லை கொடுத்த பேரு அர்த்தம் என்ன பட்டர் கொடுத்த அர்த்தம் என்ன ராகவேந்தர் கொடுத்த அர்த்தம் என்ன பகவானுடைய அனுகிரகம் பெறுகிற மகான்களுக்கும் அந்த குணம் வருது பகவத் கிருபையினாலே நல்ல மார்க்கத்திலே கால் வைத்தவர்களுக்கு அந்த குணம் வரும் அதனால தான் மகான்கள் ஏறக்குறையே பகவானை போல இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு தடவை திருவண்ணாமலையில் ரமணனுடைய ஆசிரமத்தில் ஒரு பக்தர் வந்தார் வந்த உடனே சாஷ்டாங்கமாக விழுந்து எந்திரிச்சார் எந்திரிச்ச உடனே நீங்கள் யார் எந்த ஊருன்னு கேட்டார் அதுக்குள்ளே பார்த்தா மறுபடி டபார்னுக்கள் விழுந்தார் அப்படி கும்பிட்டார் பத்து வினாடி அப்படியே இருந்தார் அப்புறம் எந்திரிச்சார் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டார் மறுபடி அவர் விழுந்தார் இந்த விஷயம் அவர் கேட்கல சரி அவனா பதில் சொல்லட்டும் அப்படின்னு பார்த்தா மூணு தடவை விழுந்துருச்சு அப்புறம் நாலு அஞ்சு ஆறுன்னு போய்கிட்டே இருக்கு சரி பதினொன்று தடவை விழுத போறான் போல் இருக்கு அப்படின்னு பார்த்தாரு பதினொன்னு தாண்டிடுச்சு அப்புறம் இருபது இருபத்தொன்னுன்னு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு எத்தனை தடவை விழுதா உத்தேசம் அப்படின்னு நூறு தடவை சாமி இந்தப்பா இந்த சர்க்கஸ் எனக்கு பிடிக்காது நீ நிறுத்து முதல்ல இதை முதலே சொல்லியிருந்தா முதல் விஷயம் நான் தடுத்திருப்பேன் நான் முதல்ல ஒண்ணு நினைச்சேன் அப்புறம் நினைச்சேன் அப்புறம் அஞ்சு நினைச்சேன் அப்புறம் நினைச்சேன் நினைச்சேன் இதுவாட்டு போய்கிட்டே இருக்கு இத்தனை தடவை நீ விழுகணும் யார் விழுகணும்னு நான் அப்படி எதிர்பார்க்கல மனுஷனுக்கு மனுஷன் என்னையா வணக்க வேண்டிய கிடக்குது வேண்டியது இல்ல உனக்கு எம்மே செலுத்த வேண்டும் மரியாதை காட்டணும்னு தோணினா இவாட்டுக்கு ஒரு மூலம் உக்காந்து மௌனமா உக்காந்துரு எனக்கு ரொம்ப பிரியமான சமாச்சாரம் தெரியுமா பொத்திக்கிட்டு இருக்கிறது தான் மௌனமா இருங்க அந்த சிஷியல தான் நான் ரொம்ப விரும்புறேன் யாரும் என்ன புகழ வேணாம் கடவுளைனு கூப்பிட வேணாம் காலில் விழுந்து கும்பிட வேணாம் அப்படின்னு சொன்னாரான் இந்த அடக்கம் நமக்கு வருமா இப்ப திடீர்னு நம்ம காலில் ஒருத்தர் வந்து சாமி என்னைக்குங்க ஒண்ணு ரெண்டு மூணுன்னு விழுத ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்குவோம் யோ இதை முதல்லையே சொல்லியிருந்தா ஒரு வீடியோவுக்கு ஏற்பாடு பண்ணிருப்பையா நீ பாட்டுக்கு சொல்லாம விழுகிற என்னை பத்தி இந்த உலகம் ரொம்ப லேசாக நினைக்கிது ஒரு வீடியோக்கு நம்ம எடுத்தோம்னா அது ஒரு பத்து காப்பி எடுத்து பத்து ஊருக்கு அனுப்பலாம்ல பக்தர்கள்லாம் பாரு எத்தனை விசை விழுந்து வந்து இருக்கிறான் இனிமே வந்து சொல்லிட்டு செய்யாமல் அப்படின்னு நாம சொல்லி அந்த நூறு விசையும் வந்து பல கோணங்கள் எடுத்திருப்போம்ல பின்கோணம் முன்கோணம் எல்லாம் ஒரு விழுந்தா நமக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கு ஆனா அவர் பிறர் வணங்குவதை வெறுத்தார் உண்மையான நல்லவர்கள் அப்படி தான் என் கால ஏன் விழுந்து கும்பிடுறீங்க நல்லவன் அப்படித்தான் இருக்கும் பிறர் வணங்குவதை வெறுக்கும் பக்குவம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா பரவாயில்ல பகவான் உங்களை மேலே வச்சுட்டான்னு அர்த்தம் மேலே நீங்க தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம் அப்போ இதெல்லாம் வந்து உத்தமமான குணம் அப்படிங்கிறார் யோகானந்தர்னு ஒருத்தர் இருந்தார் ராமகிருஷ்ணனுடைய சிஷ்யர்கள் ஒருத்தர் அவர் என்ன பண்ணார் தெரியுமா வெறுமனே வந்து பிரீச்சிங்கில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேணுன்னே சக்தி இருந்தும் கூட ஒரு குடிசை போட்டுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பிச்சை எடுத்து உஞ்சிபுர்த்தி எடுத்து சாப்பிடுவார் பல சமயம் என்ன பண்ணுவாரான் அந்த ட்ரை சப்பாத்தி இருக்குல்ல சூக்கார் ஒட்டியுமா இப்போ நாம் சப்பாத்தின்னு சொல்கிறோம் அது ஆக்சுவலாக நீங்கள் நார்த் இந்தியாவுக்கு போனால் தான் தெரியும் நம்ம சாப்பிட்றது சப்பாத்தியே இல்லை அவன் போடுறது தான் சப்பாத்தி அவன் ஒரு பானை ஒன்று வச்சுருப்பான் அடியில் தனலை போட்டு தட்டுவான் தட்டி போட்டு அதை சாப்பிட்டா ஆடுற பல் முப்பத்தி பல்லு ஆடுற பல்லு இருந்தால் கூட அந்த சப்பாத்தியை அழகாக நீங்கள் சாப்பிடலாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பூ இருக்கும் அதை நீங்கள் தின்னுட்டு இங்கே வந்து நீங்கள் சப்பாத்தி வீட்டில் சாப்பிட்டீங்கன்னா இது எருவாட்டி மாதிரி இருக்குதுன்னு அப்போ உங்களுக்கு தெரியும் இவ்வளவு காலமாக நம்ம வந்து நம் பல்லின் வலிமையினாலே பிடிச்சி இடுத்து உள்ளே தள்ளி இருக்கிறோம் நம்ம பற்களுடைய உறுதி இதனால தான் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு நம்ம அறிவே அப்போ தான் நார்த் இந்தியாவுக்கு போனவரெல்லாம் அதுதான் சொல்கிறோம் நம்ம வீட்டில் சாப்பிட்றது சப்பாத்தியே கிடையாதுங்க இல்லை வரட்டி தட்டுதுங்க இங்கே அப்படின்னு அவ்வளவு அந்த சப்பாத்தி என்ன பண்ணுவாரன் ஒரு சப்பாத்தியை தண்ணியில் ஊற போட்டு மூணு நாள் சாப்பிடுவாரன் கிருபா கடாட்சத்தினாலே வரு அந்த பெயர் பொருந்தும் அதி என்பவளுக்கு பிறந்தவனுங்கிற உனக்கு தான் பொருந்தோன்ற ஏன் யாரு அவள் என்ன அவ்வளவு வசதி அப்படின்னா காசியவருடைய மனைவிகளிலே திதி என்று உறுத்தி அதித்தி என்று உறுத்தி திதிக்கு பிறந்தவர்கள் எல்லாம் தீயவர்கள் தைத்தியர்கள் தானவர்கள் ராட்சசர்கள் அவ குணம் அப்படி அதித்தி எப்படிப்பட்டவனா ரொம்ப சாத்மீகமானவள் கணவனுக்காக வாழ்பவள் அடுத்தாப்புல வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்பவள் இப்ப நம்ம ரெண்டு மூணு குரூப் இருக்கு நாம நமக்காக வாழணும் மற்றவங்களையும் நமக்காக வாழ வைக்கணும் இந்த உலகத்துக்கு வந்துட்டால் நல்ல ஒரு பாட்டை அனுபவிச்சு தீர்க்கணும் அப்படின்னு சில பேர் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த மணலில் நடந்தபோது காலை அமைக்க ஒரு திருகு திருகி தான் அந்த காலை எடுப்பாங்க அந்த மாதிரி நடு நடக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நான் இந்த உலகத்தில் வாழ்றதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அழுத்தமான மனப்பான்மை உள்ளவங்க அவங்க கட்ட வரல பார்த்திங்கன்னா ஃபஸ்டானி வாழைப்பழம் மாதிரி உருண்டு இருக்கும் அவங்ககிட்ட யாரும் மோத முடியாது மோதி மீளவும் முடியாது தொலைச்சப்படுவாங்க அவங்களுக்கு இந்த சொர்க்கம் மோசத்தை பற்றியெல்லாம் கவலை இல்லை இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம்மா நம்பர் ஒன்னாக வாழணும் அவ்வளோதான் சுகபோகமாக இருக்கணும் அது ஒன்றுதான் லட்சியம் ஆனால் இவ அதி இருக்கிறாளே வாழ்க்கை பகவான் நம்மை படைத்து விட்டான் என்ற காரணத்துக்காக வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டவள் மிகுந்த மன அடக்கத்தோடு வாழ்ந்தவள் கணவனுக்காக வாழ்ந்தவள் கொள்கைக்காக வாழ்ந்தவள் அவளால் யாருக்காவது தீமை ஏற்பட்டதா என்று கேட்டால் யாருக்கும் அவளுக்கு தீங்கில நன்மை தான் ஏற்பட்டிருக்கு அவளுக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாம் தெய்வாம்சமான பிள்ளைகளாக இருந்தார்கள் ஒரு இந்திரன் பிறந்தான் அவன் வந்து தேவர்களுக்கு தலைவனானான் இந்த உலகத்தில் எல்லா தத்துவங்களுக்கும் அவன் வந்து நடத்துவிக்கக்கூடிய தலைவனாக இருக்கிறான் திரையோகாதிபதியாக இருக்கிறான் வருணன் பிறந்தான் சமுத்திரத்துக்கு ராஜா எத்தனை கோடி இந்த ராமாவதாரத்தில் இந்தியாவினுடைய எல்லைக்கு வந்துட்டான் ராமன் இலங்கைக்கு பாலம் கட்டணும்னு சொல்லி சமுதிரராஜன் நோக்கி பிராயோபவேசம் இருந்தான் பிராயோபவேசம்னா தெற்கு நோக்கி இந்த தர்பில்லை போட்டு அதில் படுத்து பட்டினி கிடக்கிறது சமுதிரராஜனே நீ காட்சி கொடுக்க வேண்டும் உன்னிடம் எனக்கு ஒரு நீ வந்தியான இந்த சமுதிரத்தில் நாங்கள் அணை கட்டுறதுக்கு நீ உதவி செய்யும்படி நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு ஏழு நாள் பட்டினி கட்டணும் அப்போ இந்த வருணன் சமுதிரராஜன் பார்த்தான் யாரு காலில் யார் யா விழுகிறது சாஷாத் பரமாத்மா வந்து ஏன் காலில் இருந்து பட்டினி கிடக்கு கொடுங்றான் இப்போ நான் போய் காட்சி கொடுத்தேனா என்ன அர்த்தம்னா உன் தவத்தை நான் மெச்சினேன்னு அர்த்தம் அப்படி நான் சொல்லலாமா அவனுடைய வணக்கத்தை நான் ஏற்றுக்கொண்டதாகுமா நான் போக மாட்டேன் சாமி அப்படின்ட்டு அவன் வராமல் இருந்துட்டான் தெரிஞ்சே இருந்தான் இப்போ எப்படின்னு சொன்னேன் இப்போ அந்த காலத்து மனைவியெல்லாம் கணவனுக்கு ரொம்ப கட்டுப்பட்டு நடப்பாக நம்ம அம்மா தலைமுறையெல்லாம் அப்போ கணவன் வந்து மனைவியை பார்த்து அம்மா பெரிய பராட்டின்னு அவதாரமே திருமகளே சற்று வருகை தர முடியுமா அப்படின்னு கூப்பிடுறான்னு வச்சுக்கோங்க அந்த அம்மா அங்கிருந்து என்ன ஆச்சு இவருக்கு இப்படி நம்ம கிடல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு போகாது போச்சு நான் என்ன அடுத்தம்னா இவர் திருமகளேன்னு கூப்பிட்டு வந்து நிஜம் ஆகி போச்சு அப்ப நீ திரும்பகளா திருமகளேன்னு கூப்பிட்டா தான் வருவியா அப்படின்னு ஆகிடும் அதனால அந்த அம்மா போகிறது இல்லை அப்புறம் இவர் எந்திரிச்சு வருவார் எங்க இங்கேதான் இருக்கிறியா நான் இவ்வளவு நேரமா உன்னதான் நான் வந்து விண்ணப்பம் பண்ணி கூப்பிட்டுருக்குறேன் நீ வந்து தரிசனம் கொடுக்காம இருக்கிறியான ஏங்க என்ன ஆச்சு இடத்துல வந்து பண்ணிருக்கீங்க இன்னைக்கு அப்படியே அந்த அம்மாவுக்கு பிடிச்சது என்னன்னா வா அப்படின்னு அதை ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிட்டு எங்க வீட்டுக்காரரை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வரும் இன்னைக்கு அதெல்லாம் சாத்தியம் இல்லை ஆனா அன்னைக்கு இதெல்லாம் சாத்தியம் அப்படி நம்ம வந்து ஒரு எனக்கு கட்டுப்பட்டவர்கள் என்ற ஒரு உணர்வோடு மனைவியை ஒரு கணவன் கூப்பிட்டு அது பெருமையா நினைச்சுக்கலாம் அப்படி இல்லாம அம்மா கொஞ்சம் வர்றீங்களா கொஞ்சம் அப்படி உக்காடுறீங்களான்னு அவன் கோபமா இருக்கான்னு அர்த்தம் இந்த சாப்பாடை கொஞ்சம் ஊருட்டி சாப்பிட்டு பாக்குறீங்களா ஒரு மனுஷனுக்கு போகிற உப்பா போட்டிருக்கிறீங்க பதினஞ்சு பேருக்கு போட வேண்டிய உப்பா போட்டிருக்கிறீங்க கொஞ்சம் ஒரு உருணையை மென்னும் முழுங்கி பாருங்கிறேன் அப்படின்னா ரொம்ப கோபமாக சொல்கிறேன் அந்த போங்க வாங்குங்கிறதெல்லாம் வந்து பரிகாசம்னு அர்த்தம் இல்லையா அது மாதிரி நினைச்சுட்டான் இந்த சமுத்திரராஜன் இந்த ராமன் சாட்சாத் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் அவன் வந்து டே வருணாங்க வாடான்னு விட்டுவிட்டு சுவாமி வருண உங்கள் முன்னால் நான் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறேன் ஏழு நாள் நான் பிரயோகவேச இருக்கிறேன் தயவு செய்து அருள் உருந்து காட்சி அளிக்க வேண்டும்னா இதுலருந்து பண்ணுற மாதிரி இருக்கு நான் போக மாட்டேன்பா அப்படின்னு அவன் இருந்துட்டான் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ராமன் பார்த்தான் லக்ஷ்மண்கிட்ட ஏய் ஒரு மனுஷன் அமைதியாக இருந்தான்னு அவன் தலையில் அரப்பு தைக்கிறதுனே இந்த ஊர் ஜனன் நினைக்கிச்சிடா நான் எவ்வளவு சாத்மீகமாக பணிவாக வருணனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் கொடுத்து முன்னால் மிஸ்டர் போட்டு பின்னால் அவர்கள் போட்டு அவன் டிகிரி எல்லாம் போட்டு வாங்க வாங்கன்னு கூட வர மாட்டேங்க பார்த்தியா இதுக்கு காரணம் என்னன்னா நீ எவ்வளவுக்கு நல்லவனாக இருக்கிறியோ அவ்வளவுக்கு இந்த உலகம் ஒன்று இழிச்ச வாங்கினா நினைக்கிறேன் இப்போ நான் என்ன செய்யறேன் பார் அப்படின்னு எடுத்தான் பிரம்மாசுரத்தை எடுத்தால் இந்த சமுதிரமெல்லாம் அப்படி வத்தி போகட்டும் என்று சொல்லி அக்னி தத்துவத்தை ஏவி விட்டான் அதை விட்ட உடனே இந்த சமுதிர தண்ணீரெல்லாம் என்ன ஆச்சு ஒரு டம்ளவனுடைய அடிப்பகுதியில் கொஞ்சமாக தண்ணியை வச்சு நீங்கள் கேஸ் எடுப்பில் அதிகமாக தீ வச்சா என்ன ஆகும் ஒரு முப்பது வினாடியில் சுண்டிடும் ஆவியாக அது மாதிரி இந்த சமுதிரம் தள்ளப்பட தள்ளப்பட கொதிச்சுது சமுதிரம் ஆவியாக போயிடுச்சு உள்ளே இருக்கிற திமிங்கலங்களும் சுறா மீன்களும் சின்ன மீன்களும் பெரிய மீன்களும் செத்து வெந்து மிதக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த இடத்துல தான் நீங்க வருணனுடைய குணத்தை பார்க்கணும் அவன் என்ன பண்ணிட்டான் அவர் என்ன அடிச்சிருந்தா பரவாயில்ல என்னுடைய பாதுகாப்பில் வாழக்கூடிய இத்தனை கோடி உயிர்களை கொள்றாரே என்று சொல்லி வேகமா ஓடி வந்து நெடுஞ்சான் கடையா விழுந்து தலைமைய கை வச்சு அவன் கால்ந்து ராமா சரணம் என் குற்றங்களை மன்னிக்கணும் என்னை என்ன வேணாலும் செய்யி இத்தனுடைய உயிர்களை கொள்ளாத இவை எல்லாம் என்னுடைய ஆதரவிலே வாழ்கின்றன இந்த திமிங்கலங்களும் சுராமியன்களும் பவளங்களும் சின்ன மீன்களும் பெரிய மீன்களும் சங்குகளும் நத்தைகளும் ஆமைகளும் உன்னுடைய பணத்தினுடைய வேகம் தாழாமல் வெந்து சாகுந்தன இந்த கொடுமையினால் பார்க்க முடியல ஒரு தாய் முன்னால் அது பிள்ளையை போட்டு ரவர் அறுத்தா எப்படி இருக்கும் அந்த தாய்க்கு அந்த மாதிரி இருக்கு இந்த கொடுமையை நீ நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன அடி அவங்கள ஒன்றும் விட்ட செய்யாத விட்டுவிடுவோம் அப்படிங்கிறோம் அதை தான் இங்கே சொல்கிறேன் அதித்திக்கு மகனாக பிறந்ததுனாலே தேவர்களுக்கு அப்படி குணம் வருது நான் அடி வாங்கிக்குவேன் ஆனா என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு அடி வரக்கூடாதுங்கிற அந்த ஒரு தியாகம் எல்லாத்தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சில சமயங்கள் தவறு பண்றாங்க ரொம்பவே நமக்கு ஆச்சரியமா இருக்கும் இந்த உத்தம குணங்கள் எல்லாம் அதிதி பிள்ளையாய் பிறந்ததுனாலே தான் அவங்களுக்கு வந்தது சரி இப்படி லிஸ்ட் போட்டு பாக்குற போது இந்த லிஸ்டில அதிகமான நல்ல குணம் யாருக்கடா இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்திரச்சந்திராதிகளெல்லாம் விட ஆதித்தன் இந்த சூரியன் இருக்கிறான் சூரியனும் அதித்திக்கு தான் மகனா பிறந்தான் அவங்கிட்டதான் இந்த குணங்கள் ஃபுல்லா இருக்கு அதனால இன்னாறு மகன் அப்படிங்கிற பேரு அவனுக்கு தான் பொருந்தும் என்றான் ஒரு தாய் அல்லது ஒரு தந்தை ஒரு குறிப்பிட்ட விஷயத்திலே சிறப்பாக இருந்தால் அந்த குணமோ திறமையோ அவர்களுடைய நான்கு ஐந்து பிள்ளைகள்ல எந்த பிள்ளைக்கும் அதிகமாக வருதோ அந்த பிள்ளையத்தானே வந்து நீ தாண்டா என் மகன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த பக்காத்துறைய முக்காத்துறைய முதற்கொண்டு தனக்கு பிறந்த மகன் தன்னை விட சாமர்த்தியமா சொல்லிட்டு வந்தா நீ தாண்டா என் மகன் அப்படிமா அப்படி இல்லாம அவன் ரொம்ப நல்லவனா இருந்தான்னா நீ எவனுக்கு பிறந்தவனோ இதுல ஆஸ்பத்திரியில பிள்ளை மாறி வச்சோ தெரியல எனக்கு வந்து இப்படி பிள்ளை பிறந்திருக்கான் அப்படின்னு கேள்வி பண்ணுவான் இந்த பத்தி ராவணன் அடிக்கடி சொல்லுவான் நீ எங்க கூட்டத்து சேர்ந்தவனே இல்லைடா நானும் கவனிச்சிக்கிட்டே இருக்க சின்ன பிள்ளையில இருந்து எதுக்கு எடுத்தாலும் பொறுமைங்கிற சாந்தங்கிற மன்னிக்கணுங்கிற வேதம்ங்கிற சாஸ்திரங்கிற நம்ம குடும்பத்துக்கே இருக்காத ஒரு குணம் ஒருத்தனுக்கு வந்தது நான் எங்கே வந்துச்சு நம்ம அம்மாவுக்கு எப்படி தானா பிறந்த நம்ம ஜாதியுடைய குணம் என்ன எவனாவது நல்லா சாப்பிட்டு கொடுக்கணும் தானே அவன் அடிச்சு திங்கணும் எவங்கிட்டையாவது சொத்துக்கு தெரிந்தா அடிச்சு பிடுங்கணும் இதுதான் நம்ம ஜாதி குணம் நீ என்னடாண்ணா இறக்கம் பாருங்கிற நியாயம் பாருங்கிற கருணை பாருங்க நம்ம வம்சத்துக்கே ஏற்காத குணம் நீ என் தம்பி இல்லைடா போடா அப்படின்னா அதுபோல தாய் தகப்பனுடைய குணங்கள் யாருக்கும் அதிகமாய் வந்திருக்குதோ அந்த பிள்ளைக்கு தான் இது இன்னாருடைய மகன் என்கிற ஒரு விதமான குண சொல்லி அப்படி சொல்லுவாரு இந்த அதிதி என்ற உத்தமிக்கு மகனாக பிறக்கிற யோகிதை இந்த சூரிய நாராயணனுக்கு தான் சொல்ல முடியும் அவங்க அம்மாவுக்கு இருக்கிற அத்தனை நல்ல குணமும் அவனுக்கு இருக்கு அப்படின்னு அதனாலதான் கௌசல்யா சுப்ரஜா ராமா அப்படின்னு விஸ்வாமித்திர ராமனை சொன்னார் உங்க அம்மா கௌசல்யாதேவி இருக்கிறாளே பொறுமையின் பிறப்பிடம் உங்க அப்பா எத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஒரு கல்யாணத்துக்காவது அந்த அம்மா அழுது இருக்குமா கலாட்டா பண்ணிருக்குமா என் அழுது என்ன குறைஞ்சி போச்சுன்னு கண்ட மூலையை வர அப்படின்னு கேட்டிருப்பான் தசரதனே சொல்றான் நான் பல திருமணங்கள் செய்து கொண்ட போதெல்லாம் அவர்களை தன் சகோதரிகளை போல நடத்தினாள் ஒரு நாளும் அவள் என்னிடம் கோபப்பட்டதில்லை கண்ணீர் வடித்ததில்லை ஒவ்வொரு ராஜா ஒன்னுக்கு மேற்பட்ட கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிரம் அந்த பொண்டாட்டிப்படுத்துற பாடல ஆனா இப்படி மனைவி உலகத்துல எங்கேயும் கிடைக்காது அவ்வளவு பொறுமைசாலி என்று அவனே சொல்லிருக்கிறான் விஸ்வாமித்திரன் மனைவிகள் மூணு பேர் இருக்கலாம் எக்ஸ்ட்ரா வைப்பாட்டிகள் நிறைய பேர் இருக்கலாம் அவங்களுடைய குணம் வந்துருச்சு உங்கள்கிட்ட பல கெட்ட குணம் தசரதருக்கு கோபம் வரும் தசரதன் பெண்மோகத்துக்கு அடிமையானவன் படிச்சுனூர் பொம்பளைக்கு வரத்தை கொடுத்துருவான் இந்த காட்டுக்கு அனுப்பிச்சுட்ட மாதிரி அவனை இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடுவான் அதனாலே விஸ்வாமித்ரன் ராமனை எப்படி உணர்ந்திருந்தான் அப்படின்னா இவனுடைய மகன் பார்க்கற போது கௌசல்யா தேவி என்ற உத்தமிக்கு பிறந்தவன் அவளுடைய பொறும குணம் அப்படியே இவனுக்கு வந்திருக்கு லக்ஷ்மணனுக்கு வரல லக்ஷ்மனுடைய அம்மா யாரு சுமித்ரா தேவி அவனுக்கு சௌமித்ரின்னு பேரு சுமித்ரி வந்து அவ்வளவு தூரம் குணத்துல விட இல்லை அடுத்து பரதன் இருக்கிறான் கைகை பயங்கரமான பொம்பளை இந்த நால்வரையிலே கௌசல்யாதேவியனுடைய பொறுமை குணம் ராமனுக்கு அப்படியே வந்ததுனால தான் அவனுக்கு கோசல ராமன் பெயர் கௌசல்யா சுப்ரஜா ராமா கௌசல்யிக்கு பிறந்த நன்மகனே அப்படின்னு சொல்லி அவனுக்கு பேர் என்று அவனுக்கு அப்படி ஒரு பேர் கொடுக்குறாள் ராமன் எத்தனை ராமன் அப்படின்னு ஒரு பாட்டு சினிமாவில் வந்துச்சு அதில் கோசலராமன் ஒரு பெயர் கோதண்ட ராமன் ஒரு பேரு தசர இப்படி ஒவ்வொரு பேருக்கும் காரணம் அவன் அந்த குணம் உள்ளவனாக இருந்தான் அதனால இங்க அதித்தி என்பவளுடைய மகனாக இவன் பிறந்து அவளுடைய பரிபூர்ண நற்குணங்கள் பெற்றவன் ஆதனாலே இந்த சூரிய நாராயணனாய் இருக்கிற அவனுக்குத்தான் ஆதித்ய பேர் பொருந்தும் மற்ற தேவர்களுக்கும் இதே தாய் தான் என்றாலும் யாரையும் நீங்கள் ஆதித்யன்னு கூப்பிடாதீங்க இவனை மட்டுமே கூப்பிடுங்க அனுமானுக்கு ஆஞ்சநேயன் ஏன் பேர் வந்தது அவங்க அம்மா பேர் அஞ்சனாதேவி அஞ்சனாதேவியனுடைய மகன் ஆஞ்சநேயன் ஏன் இப்படி பேர் வச்சாங்க அப்படின்னு சொன்ன இவங்க அப்பா கேசரி என்ற வானக அவன் போருக்கு போயிருந்த போது வாயு பகவானுடைய கருணையினாலே இவள் கர்ப்பவதி மானசபுத்தரனாய் பிறந்தான் வாயு பகவான் அஞ்சனாதேவி எனக்கு குழந்தை வேணும்னு கும்பிட்ட போது என் அம்சமா உனக்கு ஒரு பிள்ளை பிறக்குமா தகப்பனுடைய தொடர்பு இல்லாமலே என்னுடைய அமானுஷ்யமான அருளாலே உனக்கு குழந்தை பிறக்கும் சொல்லி அப்ப அனுமானுக்கு தகப்பன் யாரா கேசரியும் இல்ல வாயு பகவானும் இல்லை வாயு பகவானுடைய ஆசீர்வாதத்தில் உறுதியாக சொல்லலான் சரீரத்திலே பத்து மாசம் தாங்கினது யாரு அஞ்சனாதேவிதான் அதனால அஞ்சனாதேவியனுடைய மகன் என்று நீ ஆஞ்சநேயன் என்று அழைக்கப்படுவாள் இன்னைக்கு அனுமானுக்கு மருதினு ஒரு பேர் உண்டு வாயு புத்திரன் அர்த்தம் மருத்து என்றால் வாயு பகவான் ஆனால் மருதிங்கிற பேரை விட அனுமானுக்கு வந்து ரெண்டு பேர் தான் நாட்டில் பிரசித்தம் ஒன்று அனுமான் அதாவது சின்ன வயசுல தாடை முறிந்தவன் ஹனுனா தாடை ஹனுமானா தாடை முறிந்தவன் இந்திரனுடைய அடியினாலே அப்படி அர்த்தம் இன்னொரு பேர் ஆஞ்சநேயன் இந்த ரெண்டு பேரை தான் பிரபலமாக சொல்கிறாங்களே தவிர மருதிங்கிற பேர் அடுத்தபடியே தான் சொல்கிறாங்க இந்த அஞ்சனாதேவி வந்து கொஞ்ச நேரம் அந்த அனுமனை பார்க்காம இருந்தால் அவளுக்கு அப்படியே உயிரே தரிக்காதான் அதனால வந்து ரே சுந்தரா எங்கே இருக்கேன் சுந்தரா எங்கே இருக்கே சுந்தரனுங்கிறது அவளை அவள் வச்ச பேர் அவனுக்கு அடிக்கடி வந்து பார்க்கணும் என்னம்மா என்னமா அப்படின்னு வந்து கேட்பாங்க நான் இங்கே தான் இருக்கேன் இங்கேதான் விளையாடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு என் ஜீவனை நீ தானாப்பா எங்கேயும் தூரமாக போயிடாதே அப்படின்னு அதனால அவளுக்கு அஞ்சனேய பேர் அஞ்சனாதேவியனுடைய பல நல்ல குணங்கள் அஞ்சனாதேவியனுடைய ஜீவதாரகமாக இவன் பிறந்திருக்கிறான் அஞ்சனேயுன்னு பேர் அதுபோல இங்க நிரதிசய குணைர் ஆத்மனி ஆத்மனே தான் இந்த சூரியனுக்கு சாதாரணமாக ஆத்மனேனா தனக்குன்னு அர்த்தம் இங்கே சூரியனை குறைக்கும் ஆத்மனி நியஸ்தம் நியஸ்தம்னா பொருத்தம் மேட்ச் அதாவது கரெக்டாக ஒன்றுக்கு பொருந்தணும் ஒருத்தருக்கு பேர் வைக்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் செந்தாமரை கண்ணடகுன்னு ஒருத்தன் பேர் வச்சுட்டாங்க அவனுக்கு ஒன்றரை பாவம் அப்போ இல்லை நினைப்பாங்க எவன்டா அவனுக்கு ஒன்றரை பேர் வைச்சான் அப்படின்னு சில பேர் மகா யோகிதரன் பண்ணிக்கிட்டு இருப்போம் பரிசுத்தம்னு பேர் வச்சுருவாங்க எவன்டா அவனுக்கு பரிசுத்தன பெயர் வச்சான் அப்படிமா அதனால பெயருக்கும் நெஜத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம பெயர்கள் அமையும் ஆனா இங்க வந்து பொருத்தமா இருக்கு அப்படின்னு ஐன்ஸ்டைன் பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா ஈசிக்குள் எம்சி ஸ்கொயர் கண்டுபிடிச்சவர் இந்த உலகத்துல வெடிப்பதற்கு காரணமான ஒரு விஞ்ஞானி அவரு ஒரு தடவை ஒரு நீக்க பையனை பார்த்து பேய் ஏண்டா மூஞ்சி எல்லாம் கழுவாம அப்படி இருக்கிற இங்க பாத்தியா இருபத்தஞ்சு சென்ட் காசு வச்சிருக்கிறேன் நீ போய் அழகாக மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வந்தா இந்த காசு உனக்கு தருவேன் அப்படின்னு உடனே ஓடி போய் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வந்தான் இந்த காசு கொடுத்தார் பை சரி சந்தோஷம் என்ன காசு வச்சு நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார் அவர் என்ன நினைச்சாருன்னா இவன் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறேன் இல்லை மிட்டாய் சாப்பிட போகிறேன்னு சொல்ல போகிறான் அதுக்கு அவன் என்ன சொன்னானா நீங்கள் முதல்ல போய் பார்பர் ஷாப்புக்கு போய் ஒழுங்காக முடி வெட்டிட்டு வந்தீங்கன்னா இந்த காசை நான் உங்களுக்கே கொடுத்துருவேன் அப்படின்னா நீங்கள் ஐன்ஸ்டீனுடைய ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களா அது பாட்டுக்கு லாங் ஆயிடுச்சு வளர்த்திருப்பார் என்ன மூஞ்சிக்கல் வச்ச சொல்றிய நீ முதல்ல எப்படி இருக்கிற உன் தலைமுடி எப்படி இருக்கு பார்க்குறவங்கலாம் உனக்கு காசு கொடுக்கலாம் போல் இருக்கு பார்ப்பாப்புக்கு அனுப்புறதுக்கு நீ முதல்ல ஒரு விஞ்ஞானியாக லட்சனமாக முடி வெட்டி ஒழுங்காகிறியா அப்படிங்கிறது தான் சொன்னான் ஆனால் நம்ம ஜேம்ஸ் பாண்டே சினிமாவில் ரொம்ப ஒழுங்காக அழகாக ட்ரிம் பண்ணி அழகாக தலைவாரி இருப்பான் இந்த ஹிப்பி மாதிரி முடிவு எடுக்கிறதெல்லாம் ஜேம்ஸ் பாண்டேக்கு பிடிக்காது அந்த கருத்து அதான் கதாநாயகர் முத அப்படிதான் இருந்தாங்க அதனால நான் சொன்னான் ஸோ உன்னுடைய தரத்துக்கு மேட்சாக நிஸ்தம்னா பொருத்தமாக இனி இருக்க வேண்டும் நீ என்ன கமெண்ட் பண்றதுக்கு நீ முதல்ல எப்படி இருக்கிறேனா நேஸ்தம் பொருத்தமாக இருக்கிறதே அஸ்து அஸ்துங்கிறது கடைசியில வரும் அதாவது சூரியன் உங்களை வாழ்த்துபவனாக இருக்கட்டும்ங்கிறது அஸ்து இப்போவும் கூட ஒருத்தர் வந்து தீர்காயுஷ்மான் பவ அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கிற என்ன சொல்லுவார் ததாஸ்து ததாஸ்துனா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அர்த்தம் ததாஸ்து சாபத்துக்கும் அப்படி சொல்லுவாங்க வியாசர் வந்து அசுவதாமன் மேல உள்ள கோபத்துல உனக்கு மூவாயிரம் வருஷம் குஷ்டரோகம் பிடிச்ச அலைடா அப்படின்னு சவிச்சார் ரசோதாமன் பண்ணக்க கொடுமைகளுக்கு முன்னாடி பக்கத்தில் கிருஷ்ணன் எடுத்துக்கிட்டு தத்தாஸ்து அப்படின்ட்டான் ஏன்னா கிருஷ்ணனுக்கு அவன் மேலே ரொம்ப கோபம் ஒரு பிராமண பிறந்துட்டு சத்திரியன் மாதிரி கத்தி எடுத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ராத்திரி தூங்கிக்கிட்டு போது பாண்டவருடைய பிள்ளைகளை போகிறான் வில்லி நாணை வச்சு கழுத்தை கொல்றது இதெல்லாம் என்ன ஏன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கோபத்தில் இவர் சாபம் போட அவர் தத்தாஸ்து அப்படின்ட்டார் ததாஸ்துனா அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சுத்தியஹா என்றால் ஸ்தோத்திரங்கள் யாரு சோதரிக்கிறார்கள் திரைலோக்கிய மூன்று உலகத்தை சேர்ந்தவர்களும் வந்திக்கிறார்கள் துதிக்கிறார்கள் அப்படிங்கிற திரிதிரிதான் தேவர்களை திரிதசன்னு சொல்றது பழக்கம் முப்பத்து முக்கோடி தேவர்களாலும் முனிகணேகி முனிவர்களாலும் துதிக்கப்படுகிறாய் அப்படிப்பட்ட அந்த சூரியன் அந்த கதிரவன் அம்சு கதிரவன்னு கரெக்டாச்சு உங்களுக்கு அதாவது ஸ்ரேயஸ் என்றால் முன்னேற்றம் செழிப்பு வாழ்வில் அதிர்ஷ்டங்கள் அதாவது ஒருத்த அனுசரிச்சா ஒரு சாமியை கும்பிட்டா நமக்கு நல்லது நடக்கணும் இருக்கிறதும் போக கூடாது ஒரு தடவை கிருஷ்ணாராவின் கல்வி அமைச்சர் இருந்தார் மெட்ராஸ் வந்து காம்பவுண்ட் மெட்ராஸாக இருந்தப்போ அப்போ ராஜாஜி முதலமைச்சர் ஒரு பள்ளிக்கூடத்தை திறக்கிறதுக்கு இந்த கிருஷ்ணாராவை கூப்பிட்டாங்க டாக்டர் கிருஷ்ணாராவை நீங்கள் வந்து ஸ்கூலில் திறக்கணும் நீங்கள் கேள்வி அமைச்சருன்னு இவர் ரொம்ப சந்தோஷமாக ராஜாஜிட்ட போய் சொன்னார் ராஜாஜின்னு வேணாம் பண்ணி போகாது அப்படின்னா இவருக்கு ரொம்ப தொசுகள்னு போச்சு என்ன கூப்பிட்றதே அறியுது இப்போ தான் ஸ்கூல் திறந்து வச்சு கூப்பிட்ருக்கான் என்ன போகாத என்று அறியவர் அதுக்கு அவர் சொன்னார் பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கெல்லாம் பணக்காரம் போகணிங்க அப்போ தான் அவன் என்ன பண்ணுவான் திறந்து வச்சுட்டு ஒரு செக் கொடுப்பான் இந்த பள்ளி வளர்ச்சிக்கு ஆயிரத்தி ஒரு ரெண்டாயிரம் ரூபான்னு நீ போய் என்ன பண்ணுவ வெறும் கதர் செட்டியை போட்டுக்கிட்டு ஐன் பண்ணாமல் வந்து நிற்கிறேன் நீயும் நானும் போய் பிரயோஜனம் இல்லை காசு இருக்கிறவங்க போகணும் அங்க அப்படின்னு அதனால எதுக்கும் வந்து நன்மை என்ன இருக்குதுங்கிறத பார்த்து ஒரு செயல் தீர்மானிக்க வேண்டும் ஆதித்யனை வணங்கினவர்களுக்கு ஸ்ரேயஸ் வர வேண்டும் வகை அப்படின்னு சொன்ன உங்களுக்கு உங்களுக்கு யாருக்கு உலகம் போராமில்லை யாரு இப்படி செட்டி கோயிலில் உக்காந்து ஒழுங்காக கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்றேன் அப்போ எல்லாருக்கும் இல்ல இந்த சூரிய சிதகம் படிக்கிறவர்களுக்கு கேட்கிறவர்களுக்கு மட்டும் அவன் அருள் செய்வான் அதனால தான் வகை அப்படிங்கறத ஒவ்வொரு தடவையும் மறக்காம போடுறாரு அப்போ தெய்வத்தினுடைய பாதுகாப்பு இருக்கிறவங்களுக்குத்தானே பாதுகாப்பு வரணும் சுனாமி வந்தது சுனாமியில விவேகானந்தா ராக்கு மேல சுனாமி வந்து பயங்கரமா மோதிச்சு அந்த நேரத்துல ஆயிரத்தி பேர் அந்த விவேகானந்த ராக்ல உட்கார்ந்து இருந்தாங்க எல்லாம் ஓம் என்று ஓங்கார தியானம் பண்ணிட்டு இருக்கணும் அந்த ஆயிரத்தி பேர்ல ஒருத்தம் கூட சாகல அது மட்டும் இல்லை கடற்கரை ஓரமாக இருந்த இந்து கோவில்களில் ஒன்று கூட டேமேஜ் ஆகலை உருத்தம் கூட சாகல எல்லா கோவில்களும் பிழைத்தன கோவில்களுக்குள்ளே இருக்கிறவர்களும் பிழைத்தார்கள் இந்த சர்ச்சிலேயும் மசூதிகளையும் இருந்தவங்கெலாம் நூற்று கணக்கில் செத்தான் வேளாங்கண்ணியெல்லாம் எவ்வளவு டேமேஜ் ஆகி போச்சு அந்த தெய்வத்தினுடைய மகிமை அங்கே பிரதிஷ்டைன்னு சொல்கிறேன் பாருங்கள் அந்த சார்ஜு அங்கே இருந்தவர்களையெல்லாம் பாதுகாத்துது அப்படியே கணக்கு எடுத்தான் புள்ளி வர கணக்கு எடுத்து சுனாமியினால் பாதிக்கப்பட்ட இடங்கள்ல ஒரு இந்து கோவில் கூட டேமேஜ் ஆகவில்லை இது ரொம்ப அதிசயத்திலும் பெரிய அதிசயமாக இருக்கிறது ஆனால் இந்த கிறிஸ்தவர்களோ அதை பயன்படுத்தி கொண்டு மத மாற்றம் செய்யறதுக்கு இங்க குடிசையெல்லாம் கடல்ல போயிடுச்சுன்னா நீ உடனடியா கிறிஸ்டின் ஆனா உனக்கு பணம் தர்ற அப்படின்னு அந்த நேரத்துல போய் மத பண்ணி சில பேர் நிர்பந்தப்படுத்தி கட்டாயமாக பிரார்த்தனை கூட்டத்திலேயே பங்கு பெறும்படி போட சொல்லி உடனே வீடியோ எடுக்கிறான் எதுக்குன்னா ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் அனுப்பி பணம் வாங்குறதுக்கு நாங்க இத்தனை பேரும் கிறிஸ்தவன மாற்றி இருக்கிறோம் பாருங்க அப்படின்னு ஒரு வெள்ளக்காரன் அதை பார்த்துட்டு இதை பார்த்தா எனக்கு வாந்தி வருது யா மதம் மாற்றுறதுக்கு இதுவாக நேரம் அவன் வீடு குடிசையெல்லாம் பறி கொடுத்துட்டு அந்த நேரத்தில் இந்தா பத்தாயிரம் பிடி இந்தா சிலுவையை மாட்டிக்க அப்படின்னா அவன் சோத்துக்காகவும் பணத்துக்காகவும் சிலுவையை மாட்டினா இது மதத்தினுடைய பெருமையை உணர்ந்து மதம் மாறணும் ஒரு வெள்ளக்காரன் அதை கண்டிச்சிருக்கிறேன் தெய்வத்தினுடைய பாதுகாப்பில் இருக்கிறவர்களுக்கு வகா அப்படிங்கிற அந்த வார்த்தை அங்கே அதுதான் பொருந்தும் இதை முடிக்கிறதுக்கு முன்னாலே ஒரு சின்ன விஷயங்க பித்துக்குடி முருகதாசு வந்து எனக்கு ஒரு கடிதம் போட்டிருக்கிறாரு நான் சொன்னேன் என்ன விஷயம் அப்படின்னா இந்த சூரிய சதகத்தை ஆரம்பித்து நடத்தணும்னு சொன்னதே இன்றைக்கி உங்களுக்கு படம் கொடுத்தாரே உண்மை தொண்டன் திரு டி கே பாலசுப்ரமணியம் அவர் தான் அந்த ஐடியாவை கொடுத்தார் அவர் தான் அந்த வந்து இதையும் கொடுத்தார் புஸ்தகத்தையும் கொடுத்தார் அப்போ அவர் வந்து இந்த சூரிய சதகத்தை குறைந்த விலையிலே அச்சிட்டு மக்களுக்கு நன்மை வழிய என்ற நோக்கத்திலே இந்த சூரிய சதகம் புஸ்தகத்தை அச்சிட்டவர் பித்துக்குடி முருகதாஸ் அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் புக்ஸ் சப்ளை பண்ணணும்னு சொல்லி இந்த விஷயத்தை சொன்னார் அடிக்கடி அவர்களுக்கு தொலைபேசி தொடர்பு இருந்திருக்கிறது அதில் பித்துக்குடி முருகதாஸுக்கு ஒரே சந்தோஷம் நாம் குறைந்த விலையில அச்சிட்டு விநியோகித்த இந்த சூரியசுதான் புத்தகம் நல்லா வெற்றிகரமாக பாண்டியில் நடக்கிறது சொல்லி ஒரு கடிதம் போட்டிருக்கார் சங்கீர்த்தன சமராட் கலைமாமணி பித்துக்குடி முருகதாஸ் ஸ்ரீதேவி நிலையம் நூற்றி பார் எண்பத்தேழு பி எம் சென்னை அன்னையின் அருள் குழந்தை திரு ஜோசப் தாங்கள் மிகுந்த ஈடுபாட்டுடன் சூரிய சதக சுலோகங்களுக்கு உரையாற்றி வருவது பற்றி நண்பர் டி கே மூலமாக அறிந்தோம் சூரிய சதகம் முழுவதும் கடினமான சமஸ்கிருதத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இதனை பாராயணம் செய்தும் இயலாதவர்கள் ஒளிநாடா மூலம் தொடர்ந்து கேட்டு வருவதாலும் மிகுந்த பயன்பெற்றதாக பல அன்பர்கள் தெரிவித்து வருகிறார்கள் சூரிய சதகத்தை பக்தியோடு உரை நீங்களும் அதனை தொடர்ந்து கேட்டு அன்பர்களும் நோய்களின்றி எல்லா நலன்களும் பற்றி சிறப்புற வாழ்க வாழ்க என வாழ்த்துகிறேன் பித்துகுலி முருகதாஸ் அப்படின்னு போட்டிருக்கார் அதனால் இப்போ அவர் வாழ்த்து இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்குது இந்த அளவில் இன்றைய உபயதாரர்களான வைஷால் திருமதி லட்சுமிபாய் அவர்களுக்கும் திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களுக்கும் நன்றி கூறி இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாளைக்கு இங்கே நாம் சுதர்சனத்துக்கு சந்திப்போம் ஜெய் ஸ்ரீமன்